அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி பகிர்ந்து வருகிறேன் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அவர்களை பற்றி கூறுகிறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவின் புகழ்பெற்ற விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்துக்கும் மேலான பொருட்களுக்கு அமெரிக்காவில் பேடன்ட் வாங்கி வைத்தவர் பல்பு முதலிய பல பொருட்களை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கேட்காது ஆனால் அவர் காதில் கோளாரி இல்லை மனதிலேயே கோளாரி என்று கண்டுபிடிக்கப்பட்டது நண்பர்கள் ஒரு டாக்டரை அழைத்து வந்தனர் வகுத்து எடிசனிடம் காட்டினார் நீங்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் உடனே தயாரி என்றார் எடிசன் சொன்னார் இதோ பாருங்கள் உங்கள் திட்டம் கட்டாயம் வெற்றி பெறும் எனக்கு ஐயப்படை இல்லை நான் என்ன என்னவெனம் கேட்க வேண்டி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அவற்றில் எவை எவை கேட்க என்பதையும் சிந்தியுங்கள் கொஞ்சம் காது கேளாமே இருப்பதே நல்லது நான் நானே எவை வற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமா அவைகளை மட்டுமே கேட்கிறேன் என்னை இப்படியே விட்டுவிடுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு காது கேட்க முடியாதவர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது அதுவே நல்லது என்றார் நன்றி